நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலு குழி விழுந்த மார்பகங்களுக்கு எளிய மருத்துவம் என்னன்னு பாப்போம் அரை தேக்கரண்டி சுக்குப்பொடி அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி பாலுடன் கலந்து இரவு தூங்கும் முன் பருகி வந்தால் குழி விழுந்த மார்பகங்கள் மேலும் வலுக்காமல் காக்கப்படும் நிவர்த்தி ஆவதற்கும் இந்த மருத்துவம் பயன்படும் என்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்